तापत्रय श्री-राजो-वाच, சச்சிந்தோோத்தியேத்தவே தாபத்தய விநாஸ்ீராஜோம் வதனியம் நம் விர்தோபேவின वृष्णीनां, வீஷ்ணேத்த பரீட்சித்து மகாராஜா சுக்கமகிடத்தில் கேட்குறார் பிரம்மண்யானாம் வதான்யானாம் பிராமண பக்தர்களாகவும் தானசீலர்களுமான நித்தியம் விருத்தோப சேவினாம் எப்பொழுதுமே பெரியோர்களை மதித்து வணங்கக்கூடிய கிருஷ்ணசேதசாம் கிருஷ்ண பக்தர்களுமான விஷ்ணினாம் அந்த யாதவ குலத்தினருக்கு விப்ரஷாபகா பிராமணசாபமானது கதம் कथमभूत। எப்படி உண்டாயிற்று அப்படின்னு கேட்கிறார் பிரம்மண்யானாம் வதான்யானாம் நித்தியம் ருத்தோபசேவினாம் விஷ்ணீனாம் கிருஷ்ணசேதாம் விபிரசாபா கதம் அபூத் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது அதை நாளை படிக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்